வணக்கம் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கனடா நாட்டில் பெண்கள் மட்டுமே பங்கேற்ற முதல் வெளியுறவு மாநாடு நடைபெற்றது இரண்டு சமீபத்தில் நேபாள நாட்டின் சுற்றுலாத்துறையின் நல்லெண்ண தூதுவராக ஜெயபிரதா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பின் சார்பாக பொதுச்சபையின் முதலாவது கூட்டத்தை இந்தியா நடத்தவுள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான வாழ்வதற்கு உகந்த இந்திய மாநிலங்களுக்கு இடையிலான நகரங்கள் பட்டியலில் ஆந்திர பிரதேச மாநிலம் முதலிடத்தில் உள்ளது ஐந்து இரண்டாயிரத்தி அதாவது சமீபத்தில் நடைபெற்ற சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் வென்றவர் கரோலினா மரின் என்பவர் ஆவார் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று மெக்சிகோ நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன் கௌரவ பட்டம் எந்த இந்தியருக்கு வழங்கப்பட்டது 2. எந்த இந்திய கடற்பயண குழுவானது டென்சிங் நார்கே தேசிய வீரச் செயல் விருதை பெற்றுள்ளது மூன்று இந்தியாவில் அனைத்து குடும்பத்தாருக்கும் ஆயுள் காப்பீட்டு தீர்வுகளை வழங்குவதற்காக எந்த தனியார் காப்பிட்டு நிறுவனத்துடன் இந்திய அஞ்சல் பண வழங்கீடுகள் வங்கி செய்து கொண்டிருக்கிறது நான்கு கொல்கத்தாவில் சமீபத்தில் செயல்பாட்டுக்கு வந்த இந்தியாவின் மிகப்பெரிய சைக்ளோட்ரான் வசதியின் பெயர் என்ன ஐந்து சமீபத்தில் நிறைவு பெற்ற இராணுவ பயிற்சியான அவியா இந்திரா பதினெட்டு எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி